நாற்பது மாப்பி மேம் ஒரு நபர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரது பதிலாக மனைவியாக அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்த அந்த நபர் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர் அன்றைக்கு காலை பொழுது விடியும் போது அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் கேன்டீனில் வேலை பார்த்துட்டு இருக்காரு காலையில் பொழுது விடியும் வீட்டுக்காரர் பயங்கரமாக கத்துறாரு ஆ கத்துறாரு தன் மகன் கிட்டே போய் கூட்டிட்டு வா அந்த சீதாராமையரை கூட்டிட்டு வா என்ன அநியாயம் நடக்குது என்ன அழிவு நடக்குது தர்மம் போச்சு களிமுத்தி போச்சு எல்லாம் இந்த பையன் ஓடி போய் அவரை கூட்டிட்டு வரும்போது அவருக்கு உடனே வரமாட்டேங்கிறாரு என்னடா பிரச்சனை உங்கள் அப்பாவுக்கு என்ன சீட்டாட்டத்தில் ஒரு கை குறையுதா வரேன் வரேன் இரு ஐயோ இல்லை மாமா நீங்கள் வாங்க நீங்கள் வா இருடா பொறுமையா சொல்லி உள்ள வரும்போது பார்த்தா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா குடும்பமும் நின்னுட்டு இருக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் கச்ச கட்டி நின்னுட்டு இருக்காங்க என்ன காரணம் சீதாராமையரோட வலதுல மிகவும் குறைந்த அவருடைய இளம் மனைவி அவங்க ஊர்ல இருந்து வந்திருக்க கூடிய மணின்னு ஒரு பையன் அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் தாயம் விளையாடிட்டு இருந்திருக்காங்க என்ன கதவு சாத்தி இருந்தது அந்த பையன் தலைவலிக்குது வழியா பார்த்த போது எல்லாருக்கும் விபரீதமான கற்பனை தோன்றிருக்கு ஒரு வாரமாவே இந்த விபரீதமான கற்பனை அடுத்த நிமிஷம் இந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் ஏதோ தகாத உறவு சொல்லியாச்சு சீதாராமையர் வராரு வரும்போது இந்த சின்ன பெண் அவருடைய மனைவி ஓடி வந்து கால விழுந்து சொல்ற நெருப்ப கையால் அள்ளி சத்தியம் பண்றேன் இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க நம்ம அதிக நெருப்பு அணைச்சுக்கிறார் ஒன்னும் பயப்படாத அவளை பத்தி ஊரே கூடி குற்றம் சொன்னாலும் அதை நான் தயாரா இல்லம்மா அப்படின்னு அரவணைக்க கூடிய அந்த ஆண்மையை திருப்பி திருப்பி ஜெயகாந்தன் சொல்லிட்டு வர சீசர் இந்த பெண்டாட்டி என்ன ாம விளையாடினன் வந்த போது போக மேகலை முத்துக்கள்ந்த மாதிரியும் எக்கவோ கோ கேட்ட மாதிரியும் கதையில வருது இல்லையா அவன் கெட்டவனா இருக்கலாம் ஆனாலும் அவன் ஆன்மகன் அப்படின்னு சீதாராமத்தி அப்படின்னு சொல்ற தைரியம் வேணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல எழுபதுகள்ல இப்படிப்பட்ட எழுத்த அமிலத்துல தோச்சு ஒரு மனிதர் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா கண்ண பார்த்து சொல்றாரு கபடம் கிடையாது வஞ்சனை கிடையாது தீது கிடையாது அவ்வளவு நேர்மையான பார்வை சொல்ல போன கதைகளை படிக்க படிக்க கை நடுங்கும் போயிடலாம் உலகத்துல எங்கிட்டு போவோமா என்ன நீ போடா அப்படின்னு அந்த பையனையும் சொல்லிட்டு நீ உள்ள போமா அப்படின்னு அந்த பொண்ணையும் உள்ள அனுப்புவார் மீண்டும் நான் மறுபடியும் தொடங்கிய இடத்துக்கே வர ஜெயகாந்தனை தூக்குறதுக்கு தோல்ல வலிமை ரொம்ப அதிகம் வேணும் அந்த நபர் கொண்டாடப்பட வேண்டிய நபர் நம்ம எல்லாரும் மீண்டும் மீண்டும் வாசிக்கப்பட வேண்டிய நபர் வகுப்பறைக்குள்ள வரவேண்டிய நபர் ஆசிரியர்களால மாணவர்கள் கிட்ட விவாதிக்கப்பட வேண்டிய நபர் குழந்தைங்க கண்ணு பார்த்து துணிஞ்சு எழுந்து நின்று இது சரியா சார் அப்படின்னு கேட்கும் ஆசிரியர்கள் அது சரியா தப்பான்னு நின்று பதில் சொல்ல வேண்டிய ஒரு நபர் உண்டு அப்படின்னு சொன்னார் அது ஜெயகாந்தன் அவருடைய சமகாலத்துல வந்து அத்தனை பேரையும் தாண்டி இந்த மனிதரால விஸ்வரூபம் எடுத்து தலைக்கும் காலுக்கும் நிற்க முடியும் அப்படின்னா வாராபது போல் வந்த மாமனியது